லாம்ம்பர்தனம் விஷ்ணு சசிவர்ணம் பிரசன்னோபாந்தை குருமா குருஷு மகேஸ்வர குரும் திரம தஸ்மீரவே நம குலோக்கனோவினாத்த யணுவ தசிம் சக்தி துத்தபராசரம் யாசம் சுகம் கௌடபம் மகாத்தம் ஷீசங்கமியமகம் தம்போட்டாரமியமரு சனோஸ்ம க்திஸமதினாலயம் லோகங்கம வாச்சு தஞ்சீவயஸ்வா அனியீன் பிரணாந்தமோவா பிரஸ்தானத் திரயம் என்று சாஸ்திரத்தை போட்ச மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு கட்டிக்கிற பாதேயமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பொறுக்கிவிட்டார்கள் சாஸ்திரம் அனந்தம் ஒரு மனுஷன் தன் ஜென்மாவில படிச்ச அப்போ அதிலே நமக்கு வேண்டியதாகிய பாகத்தை எடுத்துக்க வேண்டியதுதான் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு சுருக்கமாக தெரிந்து கொள்வதற்கு உபாயமாக ஆட்சாது பயம்பிரமாணமாக இருக்கக்கூடிய உபனிஷத்து அதுக்கு அடுத்தபடியாக உபனிஷத்துக்கு துல்லியமாகவே ஸ்ரீ பகவானாலேயே சொல்லப்பட்டதானே யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாங்கிற பகவத்கீதை கொண்டும் நமக்கு சித்தாந்தம் செய்து தரக்கூடியதான யாசசூத்திரங்கள் என்கின்ற இந்த மூன்றும் சேர்ந்து பிரஸ்தானத் திரயம் என்று பெரியோர்கள் நமக்கு எடுத்து கொடுத்தார்கள் முதல் பிரஸ்தானம் உபனிஷத்து அடுத்தது கீதை அடுத்தது சித்தாந்தம் பண்ணக்கூடியதானே சூத்திரபாஷ்யத்துக்கு வரணும் ஆனா நாம் பகவத்கீதை மிகவும் சுலபமாக இருக்கிறதுனால் அடிப்படை வேதாந்தங்கள் தெரிந்து கொண்ட அதற்கு மேலும் உபனிஷத் உபனிஷத்தும் கீதையும் ஒருவன் நன்றாக தெரிந்து கொள்ளாம சூத்திரபாஷ்யத்துக்கு போக முடியாது அதுல பிரவேசிக்கணும் உண்மையில சாஸ்திரங்கள்ல பிரவேசம் இல்லாதபடி ஞானம் உண்டாகாது என்ற ஆரம்பமே பிரம்ம மீமாசாஸ்திரங்களாலதான் தெரிந்து கொள்ளணும் பிரம்மத்தை அனுஷ்டிக்கணும்னாலும் சாஸ்திர பிரமாணத்தாலும் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையும் சாஸ்திர பிரமாணத்தால் தானா தெரியணுமானா பல கோடி ஜனங்களுக்கு தெரியணுமே பசுபட்சிகளுக்கு தெரியலேன்னு விடு பசுபட்சிகளுக்கு மனுஷனுக்கு தெரியலா இல்ல எந்த மனுஷனுக்கும் தானா ஞானம் உண்டானதாவே தெரியும் மகா சமர்த்தனா கூட இருக்கிறார் எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் அதனால லோகத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் இருக்கு உபயோகம் இருக்கு ஆனா பிரம்ம வித்தியைக்கு மட்டிலும் போட்டியில ஒத்தன் கூட கிடையாது அது அபூர்வமா ரொம்ப துர்லபமா இருக்குமே உண்டாக அப்போ ஒரு குருத்தான் ஆசிரிக்கணும் அந்த குருவும் தனி யுக்தியினாலும் உபதேசம் பண்ணினார் அந்த குரு குரு இல்லை தனி யுக்தியினாலும் உபதேசம் பண்ணினார் குருவும் சாஸ்திரத்தை கொண்டுதான் உபதேசிக்க வேண்டும் ால தெளிவான எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரமே பிரம்மஸ்வரூபத்தாலதான் புரியறது என்று தெரிஞ்சோம் இப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் சாஸ்திர யோனித்வார் என்று ஆரம்பிக்கிறது சாஸ்திரத்துல அஸ்மாணம் என்று பகவான் தர்மங்களுக்கு பிரமாணம் என்று சொல்ல பகவத்கீதைதான் தர்மங்களுக்கு பிரமாணம் அனுஸ்மிருதி முதலியதான கர்மகாண்ட சாஸ்திரங்கள் வேதத்தையே ரெண்டு பாகமாக பிரிச்சு அதுல கர்மகாண்டங்கள் அப்படிங்கிறது தான் சம்மிதாலும் யஜ்ந யாகாதிக் கிரியைகளையேதானே வேதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க கர்மகாண்டங்கள் அப்படின்னு உபனிஷத் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சிரோ பாகமாக சொல்லப்படுது லௌகீகமாக ஆராய்ச்சி பண்றவர்கள் வேத காலம் இது உபனிஷத் காலம் அப்படின்னு பிரிச்சு பேசுறாலே தவிர நம்முடைய பெரியோர்கள் அது பிரிச்சு பேசல வேத காலம்னு தனி உபனிஷத் காலம் என்று தனி அப்படின்னு பிரிச்சு பேசல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதத்தினுடைய சிரோபாகம் உபனிஷத் அப்படிங்கும் பொழுது கர்ப்பத்துல உண்டாகக்கூடிய சிசுவுக்கு உடம்பு உண்டான காலம் ஒரு காலம் அப்புறம் தலை உண்டான காலம் ஒரு காலம்னு இருக்காதே எப்ப உண்டாச்சோ தலையோட உண்டாகிறது பத்து கழிச்சு தலை முளைச்சதுன்னு சொல்ல முடியாது அதுபோல வேதம் வேறு வேதாந்த காலம் வேறு அப்படின்னு கால விபாகம் பண்ணக்கூடாது வேதம் எந்த நாளாக அந்த நாளாக வேதாந்தமும் இருக்கு வேதாந்தம் அவ்வளவு காலமாக இருக்கோ காலம் வேதமும் இருக்கு இது பிரிக்கிறதுக்கு என்ன என்றால் அதுல சொன்னதெல்லாம் கர்ம விஷயமாவும் இதுல சொன்னதெல்லாம் அத்தியாத்ம விஷயமாகவும் இருக்கிறதுனால ஆதி காலத்திலே அவர்கள் எல்லாருமே கர்மடர்களாகவே இருந்து அப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் ஆத்ம தியானம் உண்டாகி அப்புறம் வேதாந்தம் எழுதி கொண்டார் அப்படின்னு லௌகீகமா செய்யற விசாரங்கள் இதெல்லாம் அதுல விஷயத்துல வேற்றுமை இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே அதோ ஒரு காலம் இதோ ஒரு காலம் அப்படின்னு பிரியக்கூடாது ஒரே காலத்திலேயே அதுக்கு அதிகாரிகள் இதுக்கு அதிகாரிகள் இருக்கிறதுனால அப்போ அதை பத்தி பேசிருக்கலாம் இத பத்தி பேசிருக்கலாம் வேதம் தானாகவே அதனாலே இதுக்கு அது ஒரு சொல்ல முடியாது தலை உடம்பு வேற அப்படின்னா ஒரே காலத்துல உண்டாயிருந்தாலும் உடம்புலதான் கர்மேந்திரியங்கள் இருக்கு கைகாலம் முதலவேகள்லாம் ஞானேந்திரியர்கள்லாம் தலையில மட்டும் இருக்கு ஞானேந்திரியங்கள் தலையில இருக்கிறதுனால அது வேற அப்படின்னும் கர்மேந்திரியங்கள் கீழே இருக்கிறதுனால இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ரெண்டும் இந்திரியம்ங்கிற தொகையில ஒன்னுதான் அதுபோல இந்த சரீரம் எண்ணிக்கை உண்டானாலும் கைகாலோடே தலையோடு சேர்ந்து உண்டானது போலே வேதமும் வேதாந்தமும் ஒரே சாஸ்திரமே தவிர வேதம் வேற சாஸ்திரம் வேதாந்தம் வேற சாஸ்திரம் அப்படின்னு பிரிக்க கூடாது பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலேயே அதை அதனுடைய அடிப்படையில வந்த சாஸ்திரங்களும் சேர்ந்து ஒன்றாகவே நமக்கு அமையறது தர்மங்களை சொல்ற சாஸ்திரங்கள் பூர்வ பாகம் அதுவும்சை அப்படின்னு சொல்லப்படுகிறது சம்பிரதாயத்துல கேட்டாசம் படிச்சியாச்சாம்பா ரெண்டுமே மீமாம்சதா அது பூர்வ மீமாசை இது உத்தர மீமாம்சை என்றும் அதை கர்ம மீமாசை இதை பிரம்ம மீமாசை என்றும் இதை சாரீரக மீமாம்சை என்றும் சொன்ன போதிலும் ஆனால் மீமாசை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா பூர்வ மீமாம் தான் அர்த்தம் இத வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவார் அத்தியாத்ம விஷயங்களை சொல்லுவார் அதிகாரிகள் வேற கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அழகிக்க பலன்களை விரும்பக்கூடியவர்கள் சொர்க்காதி பலன்களை விரும்பக்கூடியவர்கள் கர்மாவுக்கு அதிகாரி அவர்கள் படிக்க வேண்டியது இது இது முமுற்றுக்கள் உலக விஷயத்துல வைராகியம் வந்தவர்கள் படிக்க வேண்டியது என்கின்ற உபனிஷத் பாகம் அந்த உபனிஷத் பாகங்கள் அந்த உபனிஷத்துல பிரதானமாக பத்து உபனிஷத்தை தான் பிரதானமாக ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ணி இருக்கிறார் அதை அனுசரிச்சுதான் ஏனால் உபநிஷத்து பவிசங்கரர் பாஷ்யம் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டிலும் காரணம் இல்லை அதுக்குமான பத்து உபனிஷத்திலே இருந்துதான் தன்னுடைய அதிகரணங்களுக்கு விஷய வாக்கியங்களை எடுக்கிறதுனாலும் அந்தண்ட உள்ள உபனிஷத்துகளுக்கு அவர் போகல அப்படிங்கிற காரணத்தினாலையும் மேலும் அத்தியனம் செய்யும் பொழுதும் கைத்திரியோபனிஷ பிரகதாரண்யகம் சாந்தோக்கியம் முதலீவைகள்லாம் அத்தியனத்திலேயே அகப்பட்டுடும் வேத சம்மிதையிலையோ அல்லது பிராமண பாகங்கள்லேயோ உபனிஷத்து வந்துடும் வந்துடுறதுனாலே அத்தியனத்துல இருக்கு வெளி உபனிஷத்து எல்லாம் கில பாகமாக சொல்லப்படுறது அதனால அதுக்கு பிராத்தானியம் இல்லை பிரதானமாக ஆனா சுவேதாசுவதரம் என்கிற உபனிஷத்துல இருந்து பாஷ்யக்காரர் நிறைய பிரமாண வாக்கியங்களை எடுக்கிறார் பத்து உபனிஷத்தில் அது சேராத போனாது பத்து உபனிஷத்தே பர்யாப்தமானது என்று அதை எடுத்துருக்கிறார்கள் பெரியோர்கள் அதுக்கு மட்டிலும் பாஷ்யம் பண்ணிருக்கிறார் பாஷ்யக்காரர் அதை அனுசரிச்சு நாம் அந்த பத்து உபனிஷத்தை சொல்லலாமே அப்படின்னு ஒரு ஆசை குருநாதர் ஏற்படுத்தினார் இந்த பகவத்கீதை பகவத்கீதைய கூட பாஷ்யத்தை அனுசரிச்சே உபன்யாசமா தான் பண்ணிண்டு வந்தோம் பாடம்ங்கிறது வாக்கிய பங்களை சொல்லணும் வாக்கிய பங்களை பிரதானமான இடங்கள்லதான் நாம் சொல்லிருக்கோம் நம்முடைய அவகாசத்தை அனுசரிச்சு வாக்கிய பங்களை சிற்சில இடங்கள்ல எடுத்து சொல்லி விட்டு உபநியாசமாக சொல்லி கொண்டுதான் கீதா பாஷ்யத்தை முடிச்சோம் இப்ப உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு அதுல பிரவேசிச்சோம் ஆனா பூர்வபட்சம் சித்தாந்தங்கள் மிகவும் அதிகமா இருக்கிறதுனால பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்ததுமே சமுதிரத்துல நீய முடியாது எடுத்ததுமே வீர சோழன நீஞ்சி பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சமுதிரத்துல நீயலாமே அப்படிங்கிற துணிச்சல் வரும் அது போல நமக்கு உபன்யாசமாக பண்ணி உபனிஷத்துங்கிற மூலம் எப்படி இருக்கு அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத உபன்யாசமா பண்ணி நாம் தெரிஞ்சு நிட்ட அப்புறம் நமக்கு அது விஷயமான ஞானம் உண்டாயிடும் அப்புறம் அதை பத்தி நாம் பூர்வபட்சமோ சித்தாந்தமோ பண்ணும்படியான பாஷியத்துல பிரவேசிக்க இந்த சமணம் பண்ணலாம் அதை பாடமா கழிக்கணும் அதனால இதை சவணம் பண்ணுவோம் முதல்ல உபனிஷத்துகளை அதற்கு பிறகு பாஷியத்துல பிரவேசிக்கிற ஒரு அவகாசமும் இருந்து குருநாதன சங்கல்பிச்சா பாஷ்யத்திலயும் பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இதுல பிரவேசிக்கிறோம் பத்து உபனிஷத்துல முதல் உபனிஷத்து ஈசாவாஸ்யம் அப்படிங்கிற இந்த உபனிஷம் அந்த உபனிஷத்தை தான் இன்னைக்கு நாம் பேச போறோம் ஈசாவாசியம்னு இந்த உபனிஷத்துக்கு பெயர் வாஜசனிக சமிதை என்கிற சுக்ல யஜுர்வேதத்தனுடைய உபனிஷத்தாக இது சொல்லப்படுகிறது சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படிங்கிற எஜுர்வேதம் ரெண்டு விபாகமாக அத்தீனம் என்றவர்கள் இருக்கார் சுக்ல எஜுர்வேதிகள் இன்னைக்கு அதுலேயே ரெண்டு சாக்கை இருக்கு மாத்தியந்த ரெண்டு சாக்கை ரெண்டும் அத்தீனம் மன்றவாள் இன்னைக்கு இருக்கார் அதனுடைய உபனிஷன் எந்த வேதங்களுக்கும் தனித்தனி உபனிஷத் தனித்தனி சிரோ பாகமாக வேதத்தினுடைய சாரத்து சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால அந்தந்த வேதத்துக்கு அந்தந்த சாகைக்கு தனித்தனி உபனிஷத்து இரு அந்த ரீதியிலே சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ணயஜுர்வேதம் அப்படிங்கிற பெயர் உண்டாவானே அப்படின்னு நினைச்சா பொதுவாக மந்திர பாகங்களுக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ரிஷி சந்தசு தேவதை அப்படிங்கிறது உண்டு ரிக்குவேதத்துல இது பிரசித்தமா தெரியாது காரணம் ரிக்கு ரிக்குகளாவே இருந்துட்டதுனால ஆனா எஜுர்வேதத்துல நிகதமாக இருக்கிறதுனால நாம் எஜுர்வேத மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த மந்திரங்களுடைய ரிஷியையோ சந்தசையோ அல்லது தேவதையோ நாம் சொல்றது இல்லை அது மறைஞ்சிருக்கு யஜுர்வேத கிருஷ்ண யஜுர்வேதத்துல சுக்குல யஜுர்வேத சம்மிதையில எப்படி ரித் சம்மிதையில ரிஷி சந்தசு தேவதை ஒவ்வொரு சூக்தங்களுக்கும் தனித்தனியாக சொல்லப்படுறதோ அதுபோல சுக்கலை எஜுர்வேத சன்னிதையானது ரிக்குகளாவே இருக்கிறதுனாலும் அதுல பிரயோகத்தை சொல்லக்கூடிய நிகதமாகிய பிராமண பாகம் இல்லாததுனாலயும் அது தெளிவாக தெரிகிறது இந்த சூக்தத்துக்கு இது சந்தசு இது ரிஷி இன்னார் ரிஷி இந்த மந்திரம்னு தெளிவா தெரிகிறதுனாலே சுக்கலவா தெரிகிறதுனாலே அத சுக்கலை எஜுர்வேதம் அப்படின்னு கிருஷ்ண யசுர்வேதத்துல அது நிகரமாவே போகி யஜ்யாகாதி கிரியைகளையே சொல்லிக் கொண்டு போகும் பொழுதும் எந்தந்த இடத்துல அந்தந்த மந்திரங்களுடைய பிரயோகம் தேவையோ அந்தந்த இடங்கள்ல மட்டிலும் அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டு போகும் பொழுதும் நாம் இந்த மந்திரத்துக்கு என்ன இருக்கு இதுக்கு ரிஷி யார் இதுக்கு யார் தேவதை அப்படிங்கறத நாம் தெரிஞ்சு கொள்ளும் முடியா இது கிருஷ்ண யஜுர்வேதம் மறைமுகமா இருக்கிறதுனால கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படிங்கறது தவிர வேதத்துல எது ஒசத்தி எது தாழ்த்தி அப்படிங்கிறது கிடையாது சொற்களை சுஜுவேதமாக்கும் இது கிருஷ்ண யஜுர்வேதம்தானே அப்படின்னு நினைச்சானா அவன் மிகவும் அவன் மிகவும் மூடான் அப்படின்னு சொல்லணும் இப்படி அமைஞ்சிருக்க அவரவர்களுடைய சாகைய அவரவர்கள் பண்ண வேண்டியது கிருஷ்ண யஜுர்வேத சாகையினுடைய உபனிஷத்து தைத்திரிய உபனிஷா அப்படிங்கிறது பிரசித்தம் சுக்லையாக்கு ரெண்டு உபனிஷத் ஒன்று ஈசோபனிஷத் ஒன்று பிரகதாரண்யம் உபனிஷத் ஆனால் உபனிஷத்துக்கு எப்போ கால வரும் எது முதல் எது கடைசிங்கிறது இருந்தாலும் பாஷ்யக்காரர் அவருடைய அத்தியன கிரமப்படி முதல்ல வச்சு பிரகதாரண்யத்தை கடைசியில முடிக்கிறார் இ முடிக்கும் பொழுது முதலையும் சுக்கல எஜுர்வேத உபனிஷத் கடைசியிலையும் சுக்கல யஜுர்வேத உபனிஷத்தாக அமையிறது இந்த திசோபனிஷாத் ஈசோபனிஷாத் அப்படின்னு ஆரம்பிப்பானே பெயர் என்று கேட்டோமானால் அதுல ஈசா வாசியமிதம் சர்வம் அப்படின்னு முதல் மந்திரா ஆரம்பிக்கிறதுனால ஈசாவாஸ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த முதல் சொல்ல வச்சே ஈசா வாசியோபனிஷாத் அப்படின்னு அதுக்கு பெயர் வந்துருக்கு ஈச ஈசோபனிஷாத் அப்படின்னு சொல்றது உண்டு பாஜசநேகி உபனிஷாத் அப்படின்னு பாஷகாரர் சொல்லுவார் அதுல வந்து எந்தெந்த உபனிஷத்துக்கும் தனித்தனி சாந்தி பாடம் உண்டு வேதாந்த சம்பிரதாயத்திலேயே சாந்தி பாட்டம் அப்படிங்கிறது நித்திய அனுசந்தானத்திலே உண்டு அந்த சாந்தி பாடம் அது ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் தனித்தனியான சாந்தி பாடம் இருக்கு அதுல இந்த உபநிஷத்துக்கு எது சாந்தி பாடமோ அந்த உபனிஷத்துக்கு உள்ள சாந்தி பாடத்தை எல்லாரும் இப்போ ஸ்மரிப்போம் ஓம் போர் நமத போர் நிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணசிய பூர்ணமாதாய ஓம் பூர்ணமத யர்மேவிஷம் பூர்ணம் ப்ரஹம் நதுவம் தாள் இதுவம் தாள் பிரம்மத்திலே இருந்து பிரம்மம்தான் தோன்றுகிறது பிரம்மத்திலே இருந்து எடுத்து பிரம்மமே மிச்சப்பட்டிருக்கு என்று அர்த்தம் பூர்ணம் பிரம்மம் பிரம்மம் என்றால் பூர்ணம் சொன்னால் வேறு எதுவுக்கும் பொருந்தார் எந்த வஸ்துவுக்கும் அந்த பூர்ணம் சொல்லு பொருந்தார் ஏ அப்படின்னா பூர்ணம்னு சொன்னால் காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ பரிச்சை தர்க்க எது காலத்தினாலையோ தேசத்தினாலேயோ வஸ்துனாலேயோ அபரிச்சின்னமா இருக்கோ அதுக்குத்தான் பூர்ணம்னு பெயர் காலத்தினால பரிச்சின்னம் என்றால் முன்னொரு காலத்துல இருந்தது இப்பொழுது இல்லை அப்படின்னு சொன்னால் அது பூர்ணம் இல்லை இருந்தது அப்படின்றதும் அதுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு இல்லையா அப்புறம் அது பூர்ணம்னு எப்படி சொல்ல முடியும் காலத்தினால பரிச்செய்தம் தேசத்தினால பரிச்செய்தம் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இல்லை அப்படின்னாலே அது பூரணம் இல்லை எந்த இடத்துலயும் இருந்தாதானே பூரணம் அப்ப அந்த இடத்தோட அது பின்னப்பட்டு இந்த இடத்துக்கு வேற வஸ்து வந்து எடுத்து பொழுது அது பூர்ணமாகாது தேசத்தினால வஸ்துனாலையும் இதுவாக இருக்கும் அது இல்லை அதுவாக இருக்கும் இது இல்லை என்று சொன்னாலும் அது பூரணமாகாது அது அது தனித்தனியா இருக்கு அது அது தனித்தனியா இருக்கு கொஞ்சம் ஹிந்திச்சு பார்த்தோமானால் எல்லா நாம ரூபங்களும் பூர்ணமில்லை அப்படின்னு ஆயிரு எல்லா நாம ரூபங்களும் ரூபங்கள் மூர்த்தங்கள் எல்லாம் அபூர்ணமாதான் இருக்கும் ஒரு தேசத்துல ஒரு காலத்திலே அது அது அந்தந்த மூர்த்தம் அந்தந்த மூர்த்தமாதான் இருக்கும் அந்தந்த தேசத்துலதான் இருக்கும் அந்தந்த காலத்துலதான் இருக்கும் அப்படிங்கும் பொழுது பூர்ணமாகாது எது மூர்த்தத்துக்கு தாண்டி பேர்த்துவோ அமூர்த்தமாக இருக்கும் அதுதான் பூர்ணமா இருக்கும் அதையும் உன்ன சொல்றேன் அமூர்த்தமாவே இருக்கக்கூடிய சுகமோ துக்கமோ கவலையோ பயமோ எந்தெந்த மானசீகமான விற்திகள் உண்டோ அதெல்லாம் கூட பூர்ணமா இருக்காது ஏன் பூர்ணமா இருக்குதுனால் அதுக்கு கால வரம்பு இருக்கு கவலைப்பட்டு இருந்தேன் இப்ப கவலை நீங்கி விடுத்தோம் பயப்பட்டுன்றேன் இப்ப நிம்மதியா இருக்கேன் ஆனா பயம் வரப்போறது இப்பொழுது சுகமாயிருக்க சுகமோ துக்கமோ மூர்த்தமா இல்லை அவரவர்கள் அனுபவத்துல அமூர்த்தமா அமூர்த்தமாக இருந்துட்டதுனால மட்டும் அதை பூர்ணம் நினைச்சிடக்கூடாது காரணம் என்ன காலத்தினாலயோ தேசத்தினாலேயோ வக்தியினாலேயோ அதுல வரம்பு இருக்கு ஒத்தனுக்கு வக்தியினாலே இவனுக்கு பயம் இருக்கு அவனுக்கு பயம் இல்லை இவனுக்கு சுகம் இருக்கு அவனுக்கு சுகம் இல்லையே அவனுக்கு துக்கம் இருக்கு இவனுக்கு துக்கம் இல்ல அப்படிங்கும் பொழுது அந்தந்த துக்கம் அவளுக்கு தனித்தனியா இருக்கு வரம்பு இருக்கு அது பூர்ணம் இல்லை அருபமாயிருந்தாலும் அது பூர்ணமாகாது தேசத்தினாலேயோ வெற்றியினாலேயோ ஒரு அளவு இல்லாம அனந்தமாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தமான அகண்டமான வஸ்துதான் பூர்ணமே தவிர பூர்ணம் அப்படின்னு சொன்னாலே அதற்குத்தாம் பொருந்துமே தவிர தேசகால பரிச்சேதம் உடைய எந்த வஸ்துக்கும் பூர்ணத்துவம் பொருந்தாது அப்படிங்குற ஒரு காரணத்தினால்தான் நாம் சொல்லுக்கு பிரம்மம் என்றே துணிஞ்சு அர்த்தம் சொன்ன பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் உதச்சதி என்று அப்போ அந்த பிரம்மங்கிற ஒரே வஸ்து எப்ப மூர்த்தங்கள் எல்லாம் பூர்ணமாகாது அப்படின்னு சொல்லிட்டேனோ இப்ப மூர்த்தம் உலகத்துல அவரவர்கள் அந்தந்த ஊர்லதானே இருப்பான் ஒவ்வொரு இவன் அஞ்சடி உயரம் இவன் ஆறடி உயரம் அப்படிங்கறதுதானே லிமிட் அளவு அதுக்கு மேல அவன் இல்லையே அதுக்கு மேல அவன் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ எதுவரையிலும் அந்த பூரணம் அப்படிங்கிற ஒரு பொருள் எதுவரையிலும் போறது அப்படின்னு சொன்னா தேவதைகள் வர தேவதைகளுடைய தேவதைகளுக்கு மூர்த்தி இருக்கிறதுனால எப்ப மூர்த்தி இருக்கோ அந்த மூர்த்த பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா அதையே இந்த பூர்ணம்னு சொல்ல முடியாது உபாசனைக்காக நாம் மூர்த்திகளை அங்கீகரிக்கிறோம் நிராகாரமான பிரம்மத்தை தான் பிரம்மம்னு சொல்றது உபனிஷத்து கூட அதைத்தான் சொல்ல வந்து மூர்த்திய உபாசனார்த்தம் சொல்ல வந்தது அந்தந்த மூர்த்தியில உள்ள ஈடுபாட்டினாலே அதையே பூர்ண வஸ்து அப்படிங்கிற பாவனையோட நாம் உபாசிக்கலாம் ஆனால் மூர்த்தியோட இருக்க கூடாது அமூர்த்தமானது பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறதே உபனிஷத்துடைய லட்சியம் அப்படிங்கறத நாம அடிப்படையில திடச்சித்தமா இருக்கிற அமூர்த்தமான பிரம்மத்தை சொல்றதுக்காக தான் உபனிஷத்து வர்றது அப்போ ஆரம்பிக்கும் பொழுது பூர்ணம் உதவுனால் மூர்த்தம் பூர்ணமாகாது பூர்ணமாகாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா எப்படி மூர்த்தம் எப்படி பூர்ணமாகாது பூர்ணமாகும் அந்த மூர்த்தத்துக்கு எல்லாம் அளவு இருக்கு இல்லையா தேசத்தினால அளவு இருக்கு ரூபத்தினால அளவு இருக்கு ரூபத்தினால இவ்வளவு அடி உயரம் அப்படிங்கிறது தெரியுது தெரியறது இவ்வளவு அடி உயரம் தான் அந்த அப்ப எப்போ ஒரு மூர்த்தம்னு சொல்லிட்டோமோ இல்லையோ அந்த மூர்த்தி இவ்வளவு உயரம்தானே இருக்கா அது எந்த அவதார அவதார மூர்த்தியாவே இருக்கட்டும் ராமனாவே இருக்கட்டும் கிருஷ்ணனாவே இருக்கட்டும் அதுக்கும் காரணமான நாராயணாவே இருக்கட்டும் சிவனாவே இருக்கட்டும் அப்ப மூர்த்திகளுக்கு எல்லாம் மூர்த்தியினால் வியாப்தி சொல்லப்படல மூர்த்தியினால் எப்படி வியாப்தி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கும்போது சிவன் வைகுண்டத்துல இல்ல விஷ்ணு கைலாசத்துல இல்ல பிரம்மா வைகுண்டத்துல இல்ல இந்திரன் சொர்க்கல தான் இருக்காங்க நரகத்துல இல்ல இல்லையா அப்போ மூர்த்திகளுக்கு எல்லாம் இல்லையா சிவன் சிவலோகத்தில்தான் இருப்பார் வைகுண்டத்துல கிடையாதே நாராயணன் வைகுண்டத்துல தான் இருப்பார் அப்போ அவளுக்கு லோகம் அப்படிங்கிறது நிர்ணயமா ரூபம் நிர்ணயமா இதுதான் சிலசை இதுதான் சரணம் என்கிற ரூபம் நிர்ணயமான் நீ மனசால தியானம் பண்ண இல்ல அவளே ஆவிர் பவிச்ச ரூபமா ரூபமா இருந்தாலும் அப்போ அந்த ரூபத்துக்கு பிரமாணம் இருக்கு போது அகண்ட வஸ்து அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நரசிம்மஸ்வரூபம் நரசிம்மாவதார் அப்படின்னு சொல்றோம் நரசிம்மாவதாரம் அகண்ட வஸ்துன்னு சொல்ல முடியாது நரசிம்மாவதார் ஒரு மூர்த்தி அந்த மூர்த்திக்கு தலை இருக்கு கை இருக்கு நகம் இருக்கு அட்டகாசம் பண்றது அப்படிங்கிற ஒரு மூர்த்தி இதுக்குதான் மூர்த்த பிரம்மம்னு பெயர் அகண்ட வஸ்து எதுனால் உங்க பேச்சும் பிரதிவச்சனமும் அகண்ட விஷயமா இருக்கு நினைச்ச இது நான் அந்த விஷ்ணு எங்கடா இருக்கான் சர்வத்திர திருஷ்யத்தை அவன் சொல்றான் எல்லா இடத்திலயும் இருக்கிறான் எல்லா இடத்திலயும் இருக்காங்க பொழுது நரசிம்மனை நினைச்செண்டு சொல்லல அவன் நரசிம்மனை நினைச்சென்றே சொல்லல எல்லா இடத்திலையும் இருக்கான் யாரு நாராயணனாகிய ஸ்வரூபம் நாராயணன் பிரம்மம் நாராயணனாஹிஸ்வரூபம் ஜகத் சர்வம் அந்தசர்வம் வியப்ப நாராயண என்று அங்கேயும் ஸ்வரூபலட்சணம் சொல்லித்த விகிரகத்தை சொல்லல விகிரகத்தை சொல்லியிருந்ததாதரன் சொல்லிருக்கணும் அங்கேயும் ஸ்வரூபலட்சணம் சொல்ற பரபிரம்மமாகிய சரூப லட்சணம் அநாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூடஸ்தாய் சத்தாய் அனந்தமாய் அகண்டமாய் அச்சேதமாய அபேத்யாய அரூபமாய் ஒன்னு இருக்கோ அபரிச்சிண்ணமான அந்த வஸ்து நாராயணன் அப்படிங்கிற சப்தத்தாவே பிரதிபாதிக்கப்படுறது வேதத்துல நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணபர நாராயண பரம் பிர அப்படின் உபனிஷத்துல பிரம்மன்னு சொல்றது அங்க இதுவும் உபனிஷத்து தானே நாராயண அப்படிங்கிற சப்தத்தால பிரதிபாதிக்கப்படுறது அந்த சங்க நாம் தியானம் பண்றோமே அந்த மூர்த்த பிரம்மத்தை இல்ல ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அகண்டமான வியாபிச்சதாகிய ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது நாராயண சப்தத்தாலே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இந்த அனுபாதத்துல மந்தமதிகளுக்கு கூட தெரியும் அப்படி பிரதிபாதிக்கப்படுற அந்த வஸ்துவ அகண்டமான வஸ்துவத்தான் கேட்கிறான் இரண்யன் எங்கடா அந்த விஷ்ணு இரண்யனுடைய அபிப்பிராயத்தாலே இரண்யன் அஜ்ஞானியா இருக்கிறதுனால அவன் அஞ்சடையும் ஆரடியும் உயரத்துக்கு ஒரு தேவம்னு நினைச்ச பிரகலாதன் ஞானியா இருக்கிறதுனால அவன் அந்த அந்த நாராயணன் எங்க அந்த நாராயணனுக்கு ரூப கிடையாது கால பரிச்சேதம் கிடையாது வஸ்து பரிட்சேதம் கிடையாது நாராயணன் நாராயணன் இந்த ஸ்தம்பத்தில் இல்லையாடான் இல்லையா சொல்ல முடியும் அந்த ஸ்தம்பமாகவும் இருக்கா ஸ்தம்பம் அப்படின்னு அடிச்சா தை தஸ்மின்னு அதிபீஷணு மூர்த்த பிரம்மத்தை காட்டு ஏன்னால் உனக்கு தெரியுதுமான மூர்த்தியோட வரவேண்டிருக்கு சத்தியம் எதுனால் அமூர்த்தம் அந்த மூர்த்தியோடு வந்தது இரணிகசிவனுடைய உபாசனை இல்ல பிரகலாதனுடைய உபாசனை நீ யார் யார் உபாசனை பண்றே அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக மூர்த்தி பரிகிரகமே தவிர ஆனால் அமூர்த்தமாக பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறது அந்த கேள்வியையும் பதிலையும் அங்க சாட்சாத்தையும் பார்க்க கஜேந்திர மோட்சத்தை எடுத்திருந்தான் அப்படிதான் கஜேந்திர மோட்சத்திலையும் அவன் கூட்டது எதை சங்குதக்கர கதாதரா வைகுண்டவதே அப்படின்னு கூப்பிடலாமா அவன் கூப்பிட்டதோ ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுறான் ஆதி மூலமே கூப்பிடும் பொழுது நாமம் இல்ல ரூபம் இல்ல அகண்டமான வஸ்து அகண்டமாக எங்கும் வியாபிச்சிருக்க கூடிய பரமாத்ம வஸ்து அப்படின்னே இருக்கும் பொழுது அதனாலேயே பிரம்மாதி தேவதைகள் நமக்கு நாமம் இருக்கு ரூபம் இருக்கு பேதம் இருக்கு என்கிற அபிமானம் இருக்கிறதுனால எல்லா தேவதைகளும் நாகம் நாகம்னு கிளம்பி ஆனால் அப்பொழுது உடனே பகவான் தருடாசனோகா வந்தார் கூட்டது நாமரூபம் இல்லாத அகண்ட வசுவ வந்தது விஷ்ணு விஷ்ணுங்கிற மூர்த்தியாக எப்படி வந்தார்னால் அவர் வந்தார் அல்லது வைகுண்டத்திலே வந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க ஜகன் அந்த யானையாமும் இருக்கார் அந்த குளமாவும் இருக்கார் அந்த முதலையாவும் இருக்கார் எந்த திக்கிலையும் இருக்கார் எந்த திசையிலையும் இருக்கார் எந்த காலத்திலயும் இருக்கார் எந்த வஸ்துவாகவும் இருக்கிறார் நாராயணன் ஆனால் சங்குத கதாதனாக கருட வாகனத்துல காட்சி கொடுத்தார் அப்படிங்கும் பொழுது தத்வதகா அமூர்த்தத்தை அடிப்படையாக கொண்டும் ஆவிஷ்கரணம் மூர்த்தி அப்படின்னு காண்பிச்ச ஆவிஷ்கரணம் மூர்த்தின்னு காண்பிச்சிருக்கு தத்வதகா இந்த அதை காண்பி சவமான பிரம்ம மோகனத்திலேயே அப்படிதான் பிரம்ம மோகனத்தில் இந்த பூர்ணம் பதம் மூர்த்த பிரம்மத்துக்கு உபயோகப்படுற